வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா நீ நடக்கும் போது உன் ஒவ்வொரு அடியையும் இறைவனின் நினைவுடன் எடுத்துவை ஆம் நீ நடக்கும் போது உன் ஒவ்வொரு அடியையும் இறைவனின் நினைவுடன் எடுத்துவை என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர் நன்றி வணக்கம்